அனைவருக்கும் வணக்கம் நற்றிணையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளிலிருந்து சிமானுவேல் இந்த நாள் தலைப்பு சலிப்பு வேண்டாம் அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரூமன் இருந்தபோது வெள்ளை மாளிகையில் விருந்து ஒன்று நடந்தது கலந்து களிப்படைந்தார்கள் ஆனால் ட்ரூமனோ கலைப்படைந்தார் இந்த உத்தியோகமே எனக்கு பிடிக்கவில்லை என்று அங்கலாய்த்தார் அமெரிக்க ஜனாதிபதி பதவி உலகில் சிறந்த பதவியாயிற்றே ஏன் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்று பகிரங்கமாக நண்பர் ஒருவர் கேட்டார் இந்த உத்தியோகத்திலிருந்து என்ன பயன் பதவி உயர்வு பெற்று முன்னேறக்கூட வழியில்லையே என்று சலிப்புடன் சொன்னார் ட்ரூமன் மிக உயர்ந்த நிலையிலும் சலிப்பு வரலாம் மிக சாதாரண செயலிலும் மகிழ்வு வரலாம் மிகப்பெரிய விருந்தை இனிமையாக நுகர முடியாமல் போகலாம் ஒரு கோப்பை தேநீரை ஒவ்வொரு துளியாக ரசித்து ருசித்து மகிழலாம் கடல் நீர் குடி குடிக்க முடியாமல் இருக்கிறதே என்று அதை வைவதை காட்டிலும் சுவையான உப்பை உற்பத்தி செய்ய உதவுகிறதே என்று வாழ்த்துவதே மேலான செயல் சிந்திப்போம் வாழ்வில் சலிப்பில்லாமல் வாழ்வோம் நன்றி